அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினை தம் அரசனுக்கு இம்மையில் புகழும் மறுமையில் அறமும் பயவாத வினைகளை அமைச்சர் எக்காலத்திலும் விட்டு ஒழிதல் வேண்டும் இந்த குரட்பா அமைச்சியலில் உள்ளது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தனக்கும் தனது தலைவனுக்கும் அல்லது தான் சார்ந்துள்ள அமைப்பிற்கும் சமூகத்திற்கும் புகழையும் புண்ணியத்தையும் தராத செயல்களை ஒருவன் செய்யவே கூடாது என்றும் பொருள் கொள்ளலாம் இன்றைய சமூகத்தில் அரசியல் முதலான எத்துறையில் இருப்பவர்களும் தனிப்பட்ட வாழ்வில் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றனர் மக்களும் அதனை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கிவிட்டனர் ஆனால் தனி ஒழுக்கம் இல்லாமல் பொது ஒழுக்கம் இல்லை என்பதை நம் முன்னோர்கள் ஆணித்தரமாக நம்பினார்கள் அக வாழ்க்கை புற வாழ்க்கை இரண்டுமே அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நன்கு வலியுறுத்தினார்கள் அதனால் சமூக அமைதி மேம்படும் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை குரலில் என்றும் என்ற சொல்லை கவனிக்க வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு சமம் ஆகிய எச்சூழலிலும் என்று பொருள் உருவுதல் என்ற சொல்லுக்கு ஒழிதல் தவிர்த்தல் நீங்கள் என்று பொருள் நன்றி என்ற சொல் அறத்தை புண்ணியத்தை குறிக்கிறது வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் முப்பத்தெட்டு நூத்தி முப்பத்தெட்டு ஆகிய குரட்பாக்களிலும் நன்றி என்ற சொல் புண்ணியம் என்ற பொருளில் வந்துள்ளதை ஒப்பு நோக்கி பார்க்கலாம் ஜெகவீர பாண்டியனார் என்கின்ற உரையாசிரியர் பெருமகன் புகழொடு நன்றி பயக்கும் வினைக்கு புன்செய்யை நன்செய் ஆக்கலும் வான் மாறினும் நீர் மாறாத குளம் முதலியவற்றை உருவாக்கலும் என்று எடுத்துக்காட்டு கூறுகிறார் இன்றைய சூழலில் சமூகத்துக்கு நலம் பயக்கின்ற இயற்கையை மாசுபடுத்தாத தொழில்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பொருள் கொள்ளலாம் விதுரநீதியிலே சில ஸ்லோகங்களை நாம் மேற்கொள்ளாக பார்க்கலாம் பாபம் பிரஜாம் நஷ்யதி கிரியமாணம் புன்புன பிரஜ்பாபேவ நித்யம் ஆரபத்தே நரஹா புண்ணியம் பிரஜாம் வர்தயி கிரியமாணம் புன்புன விருத்த பிரஜா புண்ணியமேவ நித்யம் ஆரபத்தே நரஹா ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் தீய வினைகள் அறிவாற்றலை அழிக்கின்றன அறிவாற்றலை இழந்த மனிதன் தீவினைகளையே செய்து கொண்டிருக்கிறான் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் நல்வினைகள் அறிவாற்றலை வளர்க்கின்றன மேலோங்கி அறிவாற்றலால் மனிதன் நல்வினைகளையே செய்து கொண்டிருக்கிறான் பதவரை பார்க்கலாம் புகழோடு தனக்கும் தனது தலைவனுக்கும் இம்மையில் புகழையும் நன்றி மறுமையில் புண்ணியத்தையும் பயவா தராத வினை செயல்களை என்றும் எக்காலத்திலும் ஓர் அமைச்சன் ஒருவுதல் விட்டு ஒழித்துவிட வேண்டும் வேண்டும் தனக்கும் தனது தலைவனுக்கும் புகழும் புண்ணியமும் தராத செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யக்கூடாது என்பதுதான் கருத்து என்றும் ஒரு பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக